நமஸ்காரம் ஏதாவதுங்களா ஐயா கேக்குங்க புரிஞ்சுக்கிறது வந்து எல்லாமே பிரபஞ்ச சக்தி தான் வெளிலயும் அந்த அந்த சக்தி தான் இருக்கு நமக்குள்ளயும் அந்த சக்தி தான் இருக்கு அது இல்லாத இடமே கிடையாது அது என்ன நடத்துதோ அத நம்ம அப்படியே அக்சப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா என்ன இப்ப நம்ம வந்து ஈஸ்வர சக்தியில ஒரு அங்கம் தான் ஆமா நம்ம வந்து எப்படி கடலிருந்து ஒரு சிறு துளியா நம்ம பிரிஞ்சுட்டோம் ஆமா இப்ப கடல் நீர்லயும் நம்ம திருப்பி போய் சேரும் நமக்கு இன்னும் ஆனந்தமா இருக்கும்ல தனியா ஒரு துளியா நம்ம இருக்கிறத விட மொத்த நீர்பரப்புல போய் கலந்துடும் போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் அளர் பாத்தீங்களா இப்ப நம்ம வந்து நம்ம அறியாமையினால நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் நம்மளுடைய இக்னரன்ஸ் தான் அதுக்கு மூல காரணமா இருக்கு இப்ப நம்ம அதை வந்து இந்த சாஸ்திரத்தின் மூலமா நீக்கிறோம் எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிய வச்சு அந்த அஜ்நானத்தை நீக்கும்போது நம்ம அந்த அறிவா தான் இருக்கிறோம் அப்படிங்கற அனுபவம் மற்ற ஞான அனுபவமும் அனுபவம் ஆகும் நமக்கு வந்து அந்த எதிர்வனை ஆற்றக்கூடிய இது வராம அதிட்டு மனோபாவம் வந்துடும் வந்துடும் அப்புறம் ரெண்டாவது நம்ம நாம எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலோட இன்னும் ஜாய்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அதாவது இருக்கிற காலகட்டங்கள வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப மனமற்ற நிலைங்கிறது வந்து வேற ஏதோ மனசை விட்டு வெளியில போய் நம்ம இருந்தோம்னு இல்லாம அப்படியே எல்லாத்தையும் ஏற்று அதோடய போறோம் ஆமா மனமற்ற நிலைங்கிறதே ஒண்ணு கிடையாது சிந்தனை செய்யறதும் முரண்பாடுகளாகவும் இருக்கிற விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு அந்த அறிவாக நம்ம மாறும் போது நமக்கு அந்த ஆனந்தம் வளர்றதை நம்ம கண்கூடா பாக்கலாம் இப்ப அதெல்லாம் நம்ம இந்த பாடத்திட்டத்துல கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இப்ப மணி ஏழாயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிடையாது ஹரிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம்ம உண்மை நீ அறிவாயா அப்படிங்கிற பாடத்திட்டத்துல பதினான்காம் வகுப்பு வந்திருக்கும் இதுவரைக்கும் 13 வகுப்புகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் வந்து பதினான்காவது பாடம் இப்ப நம்ம கடந்த பாடத்திட்டத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சக்கரங்கள் வழியாக அந்த மனதனுடைய படிநிலைகளை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொட்டு பார்த்தோம் வந்து இந்த முழுமையா நம்ம பார்க்கல ஏன்னா சக்கரங்கள் தான் இங்க வந்து நம்ம உடம்புக்குள்ள சுரப்பிகளாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்ப இந்த சுரப்பிகள் அப்புறம் இந்த புலன்கள் இப்ப இந்த மனம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த மிகப்பெரிய அறிவை அந்த உணர்வை பிடிக்க முடிய ஒரு கருவியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதுக்கே நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம இருக்கிற இந்த டூல் தான் இந்த மைண்டும் இந்த புலன்கள் நமக்கு பயன்பட போகுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கடந்த பாடத்திட்டத்தில் வந்து அந்த சக்கரங்கள் மூலமாக அந்த சுரப்பிகள் மூலமாக அந்த பிற்றி விற்றி பீனியல் கிளான்ஸை பற்றி பார்த்தோம் அது மூலமாக தான் நமக்கு வந்து இந்த ஆனந்தம் மலரக்கூடிய அனுபவங்கள்லாம் உண்டாக போகுது இந்த உடல் தான் அதுக்கு கருக இருக்க போகுது அப்படிங்குறத நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டோம் இந்த விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப டெப்தில் போகிறதுக்கு முன்னாடி சில புரிதல்கள் நமக்குள்ளே வரணும் அப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இன்றைய பாடத்திட்டங்களை அதை அடிப்படையாக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பிரமாணம் வேணும் இப்போ நமக்கு வந்து சாஸ்திரத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் இல்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சாஸ்திர பிரமாணத்தை நம்ம மெயினாக பார்க்குறோம் இப்போ இந்த ஒரு சாஸ்திரம் மட்டும்தான் பிரமாணமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ பிரமாணத்தில் நமக்கு மூன்று பகுதிகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் அப்படின்னு மூன்று பிரமாணங்கள் இருக்குது இப்போ இதுல பிரத்யட்ச பிரமாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி பிரமாணம் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற புலன்கள்ங்கிற கண்கள் வழியாக நம்ம ஒன்றை கண்டு ஆஹ் இது டிவி இது செல்போன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த காட்சி பிரமாணம் இது வந்து நமக்கு உறுதியாக தெரியுது காட்சியில தெரியுது அதனால அந்த பொருளை வச்சு நம்ம உறுதிப்படுத்தி முடியுது இது வந்து எப்படி நடக்குது நமக்கு புலன்கள் அடிப்படையில் நடக்குது ஒரு விஷயத்த கேட்டா கூட காது கேட்டு அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அடிப்படை பிரத்யட்ச பிரமாணம்னு சொல்லப்படுது இப்ப இந்த பிரத்யட்ச பிரமாணம் வந்து புலன்கள் அடிப்படையில் நடந்தாலும் யார் அறிகிறார்கள் இந்த பிரத்யட்ச பிரமாணத்துல இப்ப நான் தான் அறிகிறேன் இப்ப ராமசாமி குப்புசாமி ஆகிய நான் அறிகிறேனா இல்லை கமலா விமலா ஆகிய நான் அறிகிறேனா அப்படின்னு பார்த்தா இந்த உடலா அல்லது இந்த மனமா அல்லது இந்த புலன்களா இதையெல்லாம் அறிகிறது அப்படின்னு பார்த்தா இந்த பாடத்திட்டத்துடைய முக்கிய நோக்கமே அந்த அறிபவன் யார் அந்த நான் யார் அப்படிங்கறத இந்த பாடத்திட்டத்துடைய முக்கியமான சாராம்சம் அதனாலதான் இந்த பாடத்திட்டத்துடைய தலைப்பே வந்து உண்மை நீ அறிவாயா அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த புலன்கள் வந்து ஒரு விஷயத்தை அறிகிறது மனம் அதை புரிஞ்சுக்கிறது மனம் மூலமா சில விஷயங்கள் அறியப்படுகிறது அப்போ இந்த புலன்களும் மனசும் எல்லாம் இருக்கும் நம்ம இல்லாம எப்ப போகும் இந்த உடல் அதுக்கு முக்கிய காரணமா அப்படின்னு பார்த்தா இப்போ இறப்புல வந்து இந்த புலன்கள் இருக்குது ஆனால் எதையும் அறிக்க முடியறது இல்லையே ஒரு இறந்து போன பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்கள் இருக்கு காதுகள் இருக்கு ஆனால் எதையும் அது கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது உறுப்பினர்கள் இருக்கு ஆனால் பலன் இல்லை இல்லை அப்போ நமக்கு என்ன புரிய வருது அப்போ இது அறிபவன் வந்து உடலாக இருக்க முடியாதுங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வருது சரி அப்ப இதெல்லாம் அறியறது மனசு தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல என்ன பண்றோம் மனசுக்கு இல்லாமல் போயிடுறோம் அப்ப நம்மளியாம நம்ம தூங்குறோம் ஆனா அப்போ நான் இருக்கிறோமே நான் இருக்கிறேனுங்கிறது நமக்கு தெரியுது அப்ப இந்த மனசும் நான் அல்ல இந்த உடலும் நான் அல்ல அப்ப இந்த உடம்பு மனதுக்கு அப்பாற்பட்ட உணர்வு தான் நான் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது இப்ப இந்த அடிப்படையில இந்த பிரமாணங்களை நம்ம பார்த்துட்டு வரும்போது இப்ப பிரத்யட்ச பிரமாணம் மூலமா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தாதான் நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியுது இதுதான் சத்தியம் தெரிஞ்சுக்க முடியுது இல்லைன்னா இந்த மனசு என்ன சொல்லுதுன்னு அதை நம்ப மாட்டேங்குது அடுத்த பிரமாணம் என்னன்னா அனுமான பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு அனுமான பிரமாணம்னா என்ன இப்ப எங்கேயோ மலை மேல வந்து நெருப்பெறியது அது வந்து காட்டி கொடுக்குது நெருப்பெரியது வந்து இங்கிருந்து தெரியாது நம்ம பண்பார்வைக்கு ஆனா அங்க மேல ஒரு புகையை போகிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த புகை போகும்போது நமக்குள்ள ஒரு அனுமானம் பண்ண முடியும் ஓ அந்த இடத்துல நெருப்பு இருந்தா இந்த புகை வந்து நமக்கு வருது அப்படிங்கிறது நம்ம ஏதாவது தெரிஞ்சிக்க வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு அனுமான பிரமாணமா நம்ம அதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயத்துல அடுத்தது சாஸ்திரப் பிரமாணத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இப்போ சாஸ்திரம் சொல்லுது என்ன சொல்லுது நிறைய நூல்கள் நம்ம படிக்கிறோம் சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லுது இதில் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறுங்கிறதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனதின் அடிப்படையில் பகுத்தறிவு மூலமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பாதைகளை நம்ம பயணிக்கும்போது தான் இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ளயும் வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் அப்போ இது எல்லாத்தையும் ஒரு அறிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது யார் அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த நான் யார் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெரியும் போது தான் அது நமக்குள்ள இருக்கிற பிரக்னை அல்லது நுண்ணறிவு தன்னுணர்வு உள்ளுணர்வுன்னு எதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே அதனுடைய பெயர்கள் மாறி மாறி சொல்றமே தவிர அந்த இருக்கிறது ஒரே பொருள் அந்த பிரக்னை மட்டும்தான் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு அப்போ இந்த மூன்று அனுமானங்கள் மூலமா நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சத்தியமா இருக்கும் உண்மையாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம பிரத்யட்ச பிரமாணத்துக்குள்ள ஒத்து வரணும் இல்லைன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன் சாஸ்திரம் ஒரு விஷயத்த சொல்லுது என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா ஒரு பூஜை பண்றோம் ஒரு யாகம் பண்றோம் இப்ப இந்த யாகத்துல தேவர்கள் வந்து யாகத்தில் பொருள்களை போட்டு எரித்தா தேவர்கள் வந்து நமக்கு வறந்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திர பிரமாணம் சொல்லுது ஆனா நாம அப்படி செஞ்சு பார்த்தோம்னா ஒரு தேவர் வர்றதில்லையே இப்ப நம்ம யாகத்துல பூஜைகள் பண்றோம் எல்லாமே இப்ப ஆக ஆகுதியெல்லாம் ஆனாலும் நமக்கு நம்ம ஏதாவது தேவர்கள் வந்து வாங்குறாங்களா அப்படின்னா எந்த தேவர்கள் வந்து வாங்கறத நம்ம கண் கூட பார்க்கவே இல்லை காட்சி பிரமாணத்துக்குள்ள நமக்கு வரல அப்படின்னா ஆகம எப்படி பொய் சொல்லுமா அப்ப என்ன செய்யறது இப்ப இது மாதிரி சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்திருக்கு இல்லையா இப்ப இந்த சந்தேகத்திலிருந்து நம்ம எப்போ தெளிவாகிறமோ அப்பதான் நம்ம வந்து நம்ம நம்ம யாரு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலயே தான் பயணம் பண்ணிட்டு இருக்கமே தவிர இதுக்கு ஒரு முடிவு கிடையாது அப்ப நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூன்று பிரமாணங்கள்ல இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு நுண்ணறிவு தன்னுணறிவுல அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரமாணம் என்னன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் தான் மற்றபடி ஒரு யூகித்து அறிகிறதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கொண்ட விஷயத்தினுடைய அடிப்படையில யூகித்து அறிகிறமே தவிர சாஸ்திரங்கள் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து படிச்சுட்டு அதை அனுபவம் ஆகாத போது ஏத்துக்க முடியாம மனம் தடுமாறுதே தவிர ஆனா நமக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பிரத்யட்சமா எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் சத்தியம் மற்றபடி எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அசத்தியம்ங்கிற மாதிரிதான் நம்ம மனதளவுல பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப என்ன என்ன ப்ராப்ளம்னா நம்ம வேதத்தினுடைய மகா சொல்லக்கூடிய பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது நமக்குள்ள என்ன அப்படின்னா பிரம்மம் சத்தியம்னு சொல்லுது ஆனால் பிரம்மத்தை நான் பார்த்ததே கிடையாது ஜகத்தை மித்யான்னு சொல்லுது ஆனால் ஜகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி இந்த ஆகம பிரமாணம் வந்து நம்ம பிரத்யட்ச பிரமாணத்துக்கு முரண்பாடாக இருக்குதே இப்படி இருக்கும்போது இதில் எப்படி நான் பயணம் பண்ணி நான் என்னுடைய இலக்கை அடைகிறது அப்படிங்கிற சந்தேகம் பெரும்பாலானவர்களுக்கு வந்துடுது இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த பாடத்திட்டத்தின் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கண்களால் பார்க்கறது காதுகளால் கேட்பது புலன்கள் மூலமா அறிகிறது எல்லாமே ஒரு அனுபவ அறிவு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவு இந்த அறிவை நம்ம எப்படி பெற்றாலும் அது நேரடியாக நமக்கு அறிந்து கொள்ள உதவ வேண்டும் அதை வந்து நம்ம ஆகம பிரமாணத்தோட சரிபார்க்கணும் அப்பதான் அது வந்து ஒத்து வரணும் இல்லைன்னா வெறும் கற்பனையை மட்டும் நாம் நம்பிக்கிட்டு பயணிக்க முடியாது இப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது கற்பனை நம்ம எப்படி பயணிக்க முடியும் இப்போ அதுதான் நான் இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அந்த பரா கற்பனை என்பது வெறும் வார்த்தைகளால் வரும் ஞானம் உண்மைக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு அனுப்பிச்சிருப்பேன் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் அவர் என்ன சொல்றாருனா கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவனை நாம் காண வேண்டும் ஆத்மா என்ற ஒன்று இருந்தால் அதை நாம் உணர வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நன்று பாசாங்கு செய்வதை விட நாத்திகனாக இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு இப்போ இப்படிப்பட்ட மகான்கள் இந்த விஷயத்த ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்ல முடியுதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகியிருக்கணும் இல்லையா இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்க கூப்பிட்டு இருந்து வராது அப்போ நமக்கும் அது அந்த இறைவன் யார் அந்த பிரம்மங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது ஒரு அனுபவம் ஆகாத வரைக்கும் நாம இதை தேடிக்கிட்டதான் இருப்போம் இதுக்கு ஒரு முடிவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ இந்த தேடுதல் எப்போ நிறைவடையும் இப்ப நான் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அந்த லட்டுனுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அதை நம்ம சமைச்சு அதை செஞ்சு சாப்பிடும்போதுதான் அதனுடைய உண்மையான சுவையை நம்ம உணர முடியும் அது போல பிரம்மா அனுபவம்ங்கிறதும் பிரம்ம ஆகம நூல்கள் நிறைய நமக்கு சுட்டி சித்தருடைய பரிபாசை பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சக்கராசுல இருந்து எப்படி குண்டுல நீ ஏத்தி நீங்க சகசிரகாரத்துல அதை வந்து மேல கொண்டு போய் சேர்த்தி அப்புறம் அதுல ஒரு அமிர்தம் சுரந்து அதன் வழியா நம்ம பிறவா பெருநிலை அடையணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசப்படுது ஆனா அந்த விஷயங்கள் நிறைய ப்ராக்டிக்கலி நமக்கு ஒத்து வராத மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா அது மாதிரி செய்கிறதுக்கு நிறைய உணவு கட்டுப்பாடுகளும் நிறைய மனக்கட்டுப்பாடுகளும் நிறைய விஷயங்களும் அந்த சித்தர்கள் சொல்றத நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வருமான பெரும்பாலானவர்களுக்கு ஒத்து வராது அப்புறம் நம்ம வந்து பன்னெண்டு வருஷம் விந்து கட்டணும் அப்புறம் அது வந்து இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது இது வந்து ஒரு ஆண்களுக்கே உரித்தானதாக கூட தோணுது இல்லையா அப்போ பெண்கள் இதில் வர முடியாமல் போயிடுமே அப்போ பெண்களும் இந்த மாதிரி இறைத்தன்மை அடையணும் அந்த பிரம்மா அனுபவத்தை உண்டாக்கிக்கணும் அப்படின்னா இவங்க சொல்ற இந்த படிநிலைகள்லாம் சாத்தியம் இல்லாம போகுது அப்போ இது எப்படி நமக்கு ஆகம பிரமாணம் வந்து என்னுடைய பிரத்யட்ச பிரமாணத்தோட ஒத்து வருது அப்படின்னால நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் இதுக்கு ஒரு விடை நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம் இப்போ பெண்கள்ல வந்து சித்தர்கள் இல்லையானா இருக்காங்களே இப்போ காரைக்கால் அம்மையார் இருக்காங்க ஒவ்வையார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த இறைத்தன்மை அடைந்தார்கள் அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டார்கள் அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாகி இருக்குது அப்படிப்பட்ட மகான்களுக்கு உண்டாகக்கூடிய அனுபவம் எனக்கும் உண்டாகணும் நான் நான் என்ன செய்யணும் அப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம நிச்சயமா விசாரம் பண்ணி கண்டுபிடிச்சாகணும் இப்போ இந்த விசாரத்துக்கு வந்து ஆகம பிரமாணம் நமக்கு ஒத்துழைச்சாலும் என்னுடைய பிரத்யட்ச பிரமாணத்துல என்னுடைய நேரடி அனுபவத்துக்கு வராத எதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது தான் இயல்பு நம்முடைய சுபாவம் கூட இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்முடைய அனுபவத்துக்கு வராத சரியான அறிவை நம்ம எப்படி அறிவாக ஏற்றுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு கரும வினை அப்படின்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இதெல்லாம் நம்ம அனுபவ அறிவுக்கு ஒத்து வருமா அல்லது வெறும் நம்பிக்கை தானா இதெல்லாம் இது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஏன்னா எங்கள் சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் யாராவது சொர்க்கத்துக்கு போய் வந்திருக்கிறோமா கிடையாது நம்முடைய அனுபவத்தில் சொர்க்கம் பார்த்ததே இல்லை இல்லை சொர்க்கத்துக்கு யாராவது போயிட்டு வந்த மாதிரி சொர்க்கம் இருக்கும் அங்கே போனால் ரம்பா ஊர்வசியெல்லாம் டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு கற்பனையில் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வேணால் உண்டாகலாம் ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையினுடைய அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை அது சொல்லப்படி செஞ்சு பார்த்தா அது மாதிரி சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்போ அதுவும் நமக்கு தெரியல அப்போ இது மாதிரி ஒரு தெரியாத விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அது காலபரையமாக மாறிடாதான் அப்போ அப்படித்தானே நமக்கு எல்லா விஷயங்களும் ஆகமும் சொல்லி கொடுத்துருக்கு இந்த பூஜையை பண்ணு இந்த ஜபத்தை பண்ணு இந்த தியானத்தை பண்ணு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா நமக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டாகவே இல்லை அப்போ யோகான்னு சொல்லிட்டு நம்ம குண்டனி சக்தியை மேலே ஏற்றினட்டு நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி பண்ணி அவங்களுக்கும் ஒரு சக்தியை வரலை அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு அனுபவமாக வரவே இல்லை ஆனால் அடைந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா அப்ப எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியம் நம்மளிருந்து அவர்கள் வேறாக இருக்கிறார்களா நம்மளை போன்றதுதான் அவங்களுக்கு புலன்கள் இருக்கு நம்மள போலதான் ரெண்டு கை ரெண்டு காலு இருக்கு நம்மள போலதான் மனம் இருக்கு ஆனா அவர்கள் அடைந்த அந்த அனுபவம் எனக்கு ஏன் அடைய முடியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தா இதுல மிகப்பெரிய சூட்சமும் ஒழிஞ்சு இருக்குது அதை நம்ம வந்து மொல்லமா தான் விடுவிச்சுக்கணும் ஏன்னா இங்க நூல் உரண்ட மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள போட்டு நம்ம சிக்க வச்சுட்டோம் இந்த சிக்கல்கள் இருந்து நம்ம விடுவிச்சாதான் நம்ம சரியான பாதையில பயணிக்க முடியுங்கிறதா நான் நீங்க சுட்டி காட்ட வரேன் அப்ப இந்த சிக்கல்கள் எப்படி வருது ஆகம பிரமாணத்தை படிச்சுட்டு அதை நம்ம பிரத்யட்ச பிரமாணத்தோட ஒத்து வராத போதுதான் இந்த சிக்கல்கள் நமக்குள்ள உண்டாகிடுது அப்ப ஆகமம் ஒண்ணு சொல்லுது பிரத்யட்சம் நமக்கு அனுபவம் ஆகல அப்ப இதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அளவுதான் நம்ம நிக்க பாக்குறோம் அப்ப விவேகானந்தர் சொல்றது உண்மைதானே கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும் இல்லை என்றால் கடவுளை நம்பாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன நாத்திகர இல்ல ஆகமங்கள் கூறுகின்ற கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா ஆனால் நாம் ஒருபோதும் அந்த கடவுளை கண்டதில்லை அப்ப இது எப்படி இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா இதுக்கு ரெண்டு வழிகள் சொல்லப்படுது சாஸ்திரத்திலேயே ரெண்டு வழிகள் சொல்லப்படுது ஒண்ணு வந்து நமக்கு எதுக்கு வம்பு எல்லோரும் நம்புறாங்க நானும் நம்பி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்புறதுனால எனக்கு என்ன காசா பணமா அப்படின்னு கூட்டத்தோடு கூட்டமா போய் சாமி கும்பிடலாம் கோயில்ல இது ஒரு வழி இன்னொரு வழி இருக்கு இல்ல இல்ல அப்படியெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது எல்லாரும் கூட்டத்தோட கும்பாலம் போட்டு சாமி கும்பிட்டாலும் எல்லாரும் உருள்தண்டனை போட்டா நானும் உருள் தண்டனை போடுறதும் மனதுக்கு ஒத்துக்கல இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்போ நான் ஆகமத்தை தவறா இருக்க முடியாதுன்னு நம்புறேன் அப்ப இந்த ஆகமம் சொல்ற அதாவது இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய பிரமாணத்தை நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு தான் இப்ப இந்த பாடத்திட்டத்துல வேலை அதாவது ஒண்ணு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா பயணிக்கிறது இன்னொன்னு என்னுடைய மனசுக்கு இது ஒத்துக்கல நான் இந்த சாஸ்திரம் சொல்றதை என்னால ரிஜெக்ட் பண்ணவும் முடியல ஏன்னா இதை சொன்னதெல்லாம் சாதாரண நாட்கள் இல்லை அப்ப ஏதோ ஒரு சத்திய வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அனுபவப்பட்டு அதை எழுதியிருக்காங்க ஆனா என்னுடைய அனுபவத்துக்கு அது வரல அப்படிங்கிறதுனால அது பொய்யாக போயிட முடியாது ஆனால் அது உண்மையாக நான் மாத்தி ஆகணும் நான் சாஸ்திர பிரமாணத்தோட என்னுடைய பிரத்யட்ச பிரமாணமும் ஒருங்கிணையணும்னா என்ன நான் செய்யணும் இங்கதான் நம்ம இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்குண்டான பாதைகள் தான் இந்த உண்மையினி அறிவாயில் நம்ம சுட்டி காட்ட போகிறோம் காட்டி கொடுக்க போகிறோம் அது அடுத்தடுத்த பாடங்கள்லாம் நம்ம போகிறோம் இன்றைக்கு இது எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்குள்ளே நம்ம போக முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டாவது வழியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதாவது ஆகம பிரமாணம் என்ன சொல்வதால் இருந்தாலும் அது சத்தியமாக இருக்கும் அது என்னுடைய பிரத்யட்ச பிரமாணத்துக்கு அனுபவ அறிவுக்கு ஒத்து வருமா அப்படி ஒத்து வர்ற மாதிரி நான் அதை மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இதை நம்ம மறந்துடக்கூடாது இப்ப இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த சாஸ்திர அறிவை புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பொதுவாக என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா புறத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை எனக்குள்ளேயே அககுரு இருக்கு அப்போ எனக்கே உள்ளிருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரும் நான் போய் வெளியிருந்து என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்போ நான் அந்த அககுருவே எனக்கு கத்துக் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஞானம் அவங்களுக்குள்ள வராமையே போயிருக்கு ஏன் அப்படின்னா புறத்திலிருந்து கத்துக் கொடுப்பவனும் அகத்திலிருந்து ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள ஒரு அறிவு தாவரத்துல ஆறாம் அறிவு வரைக்கும் வந்துட்டோம் இப்ப இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்தவுடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருமானா தெரியாது ஏன்னா அதற்கு மேற்பட்ட அறிவு பரிமாணத்துல இருக்கிறவங்க நமக்கு இந்த விஷயங்களை சுட்டி காட்டினாதான் நம்ம இதுக்குள்ள நுழைய முடியும் அப்போ சாதாரணமா இப்ப நம்ம ஓஷோ மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்ப ஞானம் என்பது கழுதைகள் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட புத்தக மூட்டை போன்றது அது எவ்வளவு மூட்டைகள் கழுதைகள் மேல் ஏற்றி வைத்திருந்தாலும் கழுதைக்கு ஞானம் வரப்போவதில் அவர் எழுதியிருப்பாரு அல்லது கூறியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன் உடனே நாம என்ன நினச்சுக்கிறோம் அப்ப ஞானம்ங்கிறது வந்து ஒரு கழுதை மேல ஏற்றி வச்ச புத்தக மூட்டை மாதிரி நானும் ஏற்றிக்கிட்டா எனக்கு ஒரு பிரயோஜனப்படாது அப்ப நானும் இதை விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மைக்கு வந்துடுறோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம தவறான பதிவுகளை உள்ள கொண்டு போய் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை புறக்கணிக்கிறோம் அப்படி கிடையாது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு கழுதைக்கு மாதிரி மிருகங்களுக்காக பகுத்தறிவு பரிமாணம்ங்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய மனிதனுக்கே ஒன்றான பிரத்யேகமானது ஒரு மிருகத்துக்காக இந்த பாடத்திட்டங்கள் எழுதப்படலை மிருகங்களுக்காக சாஸ்திரங்கள் போதிக்கப்படவில்லை இது மனிதனுக்காக போதிக்கப்பட்டது அப்ப மிருகத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு மேல ஒரு ஞான புத்தகங்களை மூட்டையாக வச்சிருந்தாலும் அந்த கணித ஞானத்தை அடையாதுன்னா மனிதனும் அடைய முடியாதான் எப்படி ஒத்து வரும் வராது கொஞ்சமாவது நம்ம லாஜிக்கா யோசிக்கணும் உடனே அதை வந்து பிரமாணமா எடுத்துக்கிட்டு சாஸ்திரத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்போ அதனாலதான் திருவள்ளுவர் மாதிரி மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா கற்க கசடரை கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக கத்துக்கணும் எப்படி கத்துக்கணும் கசடரை கத்துக்கணும் தவறான விஷயங்களை போய் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தவறாதான் போவோம் அதுல இருந்து சந்தேகமும் இல்லை அப்ப நம்ம வெளியிருந்து புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமாங்கிறத பகுத்தறிவதற்காகத்தானே நமக்கு மனம்னு ஒரு விஷயத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரத்யேக அறிவை பயன்படுத்தி நம்ம நன்மையை நோக்கி நகர வேண்டாமா அப்ப அதற்காகத்தான கல்வி ஒழுக்கம் எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது இல்லைன்னா நம்ம கல்வி தேவை இல்லையே மிருக மாதிரி வாங்கிட்டு போலாமே அப்ப மனிதன் என்பவன் கல்வியினால தானே உயர்நிலைக்கு வர முடியும் அப்பதான ஒழுக்கம்னா என்னன்னு தெரியப்படும் அப்போ அதுக்கு தான் புத்தகம் படிக்கும்போது தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க அப்போ அதுக்கு தான் இந்த மனிதப் பதவி தேவைப்படும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ பிரமாணம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சான்று அதாவது இதுதான் சத்தியம் இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு பெரியவங்களால சொல்லப்படுற ஒரு விஷயம் அதுதான் சான்று பிரமாணம்னு சொல்கிறோம் இப்போ ஒன்றை வந்து நம்ம போதுமான சான்று இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான உண்மை இப்போ எந்த ஒரு விஷயத்த நமக்கு யாராவது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அதுக்கு ஒரு சான்று வேணும் ஒரு பிரமாணம் வேணும் இல்லைன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படி ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் நம்ம அறிவு மந்தப்படும் ஏன்னா நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் அறிவு கூர்மை வந்து மலுங்கி போகும் அப்போ யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டுன்னு ஆயிட்டா அப்போ எது சரி எது தவறுன்ற பகுத்தறிவு நமக்கு இல்லாமல் போயிடும் இல்லை இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னொருத்தரு விஷயம் சொல்றாரு அவர் சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்க நான் சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னா பகுத்தறிவினுடைய பயன் என்ன நம்ம யோசிச்சு பாக்கணும்ல எது சரி எது தவறும் நமக்குள்ள சிந்திச்சு பார்த்தாதானே நம்மளுடைய பகுத்தறிவு நமக்கு வேலை செய்ய இல்லையான்னு தெரிய வரும் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்காம ஒருத்தர் சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவு வந்து குன்றி போகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு சுட்டி ஆனா ஒரு விஷயம் நமக்கு புரியும் நம்முடைய அனுபவ அறிவுக்கு உட்படாத எதையும் நம்ம ஏத்துக்க போறது இல்லை அப்படி ஏத்துக்காத போது நம்ம அதை எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்டுதானே சரிப்படுத்திக்கணும் அப்ப எனக்கு இது தெரியல அது தெரியல இது எப்படி வந்துச்சு இது எப்படி நீங்க சொல்றது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கணுமா வேண்டாமா அப்போ இந்த பாடத்திட்டங்களில் பெரும்பாலானவர்கள் படிக்க வந்தாலும் ஒருத்தருக்கும் ஒரு கேள்வியும் வர்றது இல்லைங்கிறதுதான் ஆச்சரியம் அப்போ இந்த கேள்விகளை வந்து நீங்க ஒரு எழுத்துல கூட கேட்கலாமே இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கிளாஸ்க்கு வரோம் இந்த கிளாஸ்ல வந்து கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதுல டைம் போயிடுது அப்போ நம்ம வந்து சாதாரண நேரங்கள்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகத்துக்கு தெளிவு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த ஒரு கேள்வியின் மூலமா நான் அளிக்கக்கூடிய பதில் பலருக்கும் பிரயோஜனமா இருக்குமா இருக்காது அப்ப இந்த கேள்வி ஞானம் நமக்குள்ள வரணும் வந்தா தானே நமக்கு அதுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்ப சாஸ்திரம்ங்கிறத நம்ம கத்துக்கும் போது அது சொல்றதை அப்படியே ஏத்துக்க கூடாது நம்முடைய பிரத்யட்ச பிரமாணத்தோட ஒத்து வரணும் நம்மளுடைய நேரடிய அனுபவத்துக்கு ஒத்து வரணும் அப்படி ஒத்து வந்தால் அந்த சாஸ்திரத்தை நான் எடுத்துக்குவேன் இல்லைன்னா அந்த சாஸ்திரம் எனக்கு தேவை இல்லைன்னா அந்த சாஸ்திரத்தை கூட நாம ஒதுக்கலாம்னு சொல்லிதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஏன்னா அப்படி நமக்கு ஒத்து வராத சாஸ்திரம் தேவையில்லை என்னுடைய நேரடி அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்னுடைய நேரடி அனுபவத்துக்கு வரும்னா அது எப்படி வரும் அதுல முரண்படாத மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடமோ அப்பதான் நமக்கு இந்த பிரத்யட்ச பிரமாணத்தனுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிய வரும் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு புரிய வரும் ஆனா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல இதுவே நம்ம வயசானவங்களோ அம்மா பாட்டியோ வீட்டுல இருக்கும் என்ன சொல்லுவாங்க நம்ம சின்ன குழந்தையா இருந்தப்போ வெளியே போகாத பூச்சாண்டி வந்து பிடிச்சிக்குவான் அல்லது புளிய மரத்துல பேய் உக்காந்துருக்கு அங்க போயிடாது அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா பயம் இப்ப நம்ம இரவு நேரங்களில் பன்னெண்டு மணிக்கு மேல எங்கேயாவது சுடுகாட்டு பக்கம் போகணும் இல்ல ஒரு புளிய இருக்கிற பக்கம் போனோம்னா உடனே ஒரு பயம் வந்துடுது ஏன்னா அங்கே பேய் இருக்கும் ஒரு பிசாசு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்றி வைக்கப்பட்டோம் எண்ணம் நம்மளை பயம் இல்லையா அப்ப இது சொன்னவங்க யாரு இது எப்படி சொல்லியிருக்காங்க இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது விசாரிச்சு பார்த்திருக்கோம்னா கண்டிப்பா விசாரிச்சு பார்த்துருக்க மாட்டோம் ஆனா இதே சாஸ்திர விஷயங்களை வந்து மகான்கள் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணுங்க ஒரு வேள்வி பண்ணுங்க இதுல வந்து தேவர்கள் ஆகுதி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உண்டான நன்மைகளை புரிவார்கள் அவர்கள் வந்து வாங்கிவாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம உடனே செய்யறோம் எந்த கேள்வியை கேட்காம ஏன்னா அதே மாதிரி இதுலயும் நம்ம ஈடுபடுறோம் எப்போ நம்ம பே இருக்குங்கிறது அது மாதிரி கடவுள் இருக்குன்னு நம்புறோம் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் ஒண்ணுதான் இப்ப இங்க பாக்க போனா உண்மையா நம்ம கடவுளையும் அனுபவமாக்கல பேயும் அனுபவமாக்கல ஆனா நம்ம ரெண்டும் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இதுல நம்ம எப்போ விடுபடுறது அப்போ நமக்குள்ள உண்டான சரியான புரிதல் எப்போ வருதோ அப்பதான் இதுல நம்ம விடுபட முடியும் அப்ப இந்த புரிதலுங்கிறது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா நம்மளுடைய அறியாமைகள் நீங்கும் போது தான் வரும் நம்ம கிட்ட இருக்கிற தவறான பதிவுகளை வந்து நம்ம ஃபஸ்ட் மனதிலிருந்து நீக்கணும் அது செய்யாம வேற என்ன காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் மேல்நிலைக்கு வரவே முடியாது இப்ப மனதனுடைய உயர்நிலை பரிமாணம் தான் நமக்கு ஏழாம் அறிவுன்னு சொல்லிட்டேன் நான் இப்போ நம்ம கீழே வந்து போன வகுப்புல பார்த்தோம் ஏழு சக்கரங்களில் கீழே இருக்கிறது ஓம்காரம் மூலாதாரம் சொன்னோம் மூலாதாரத்துடைய சக்கரம் வந்து ஒரு தாமரை இதழில் நான்கு இதழ்கள் இருக்கும் அந்த நான்கு இதழ்களை படமா போட்டு காட்டியிருப்பாங்க அந்த நான்கு இதழ் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு நிலைகள்ல உயர்நிலை பரிமாணம் சஹசிரஹாரத்துல ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரணும் அப்ப என்ன இதை கடந்த பேரறிவாளனாக நான் மாறணும் அப்ப அப்படிப்பட்ட பேரறிவு எனக்குள்ளே இருக்கு ஏன்னா நான் இந்த அறிவினுடைய ஒரு அங்கம் இங்க நான் வந்து இந்த உடல்குள்ள வந்ததுனால என்ன நான் சுருக்கிக்கிட்டு இருக்கேன் அறியாமையில நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறேன் எப்போ நான் தான் அதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சோ அப்போ என்னுடைய மூலத்துக்குள்ள நான் திரும்பும்போது எனக்குள்ள எல்லாமே மலர்ந்துடுமே அப்படி மலரும் போது தானே என்னிடம் இருந்து திருக்குறள் வரும் திருமந்திரம் வரும் திருவாசகம் வரும் திருப்புகள் வரும் இல்லைன்னா எப்படி வெளியே வரும் வரவே வராது ஏன் அன்று வந்த அத்தனை விஷயங்களும் இன்றைய மனிதர்களுக்கு வர முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ண தயாரா இல்லை யாருமே தயாரா இல்லைன்னு தான் என்னை சுட்டி காட்ட எது அடிப்படையா இருக்கு மனம்தான் அடிப்படையா இருக்கு ஏன்னா அந்த நான்கு இதழ்கள் கொண்ட மனம் எங்க இருக்கு மூலாதாரத்துல கீழ்நிலைகள் இருக்கு ஆனா அந்த மூலாதார நிலை என்ன அப்படின்னு பார்த்தா ஓம்கார நிலை அது ஏன்னா ஓம்காரம்ங்கிறது சிவநிலையில சொல்றோம் இப்ப சிவநிலைங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இங்க ஈஸ்வர சக்தி நிலை அது இப்போ பிரணவம் வந்து ஈஸ்வர நிலை அப்ப அந்த ஈஸ்வர நிலைன்னா அது இயங்கிட்டு இருக்கும் ஆனா பிரம்மம் வந்து இயங்காது அப்போ அது இயக்கமும் இயங்காத நிலையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இயங்கக்கூடிய நிலை இந்த உடல்னு வந்துட்டா இந்த உடல் இயக்கம் இருக்கு இந்த உடலில் இருக்கிற சக்கராசி இயங்கிட்டு இருக்கு சுரப்பிகள் இயங்கிட்டு இருக்கு இதில் ஓம்காரங்கிற ஈஸ்வரத்தன்மை நமக்குள்ளேயே இருக்கு அப்போ இந்த நிலையை நம்ம எப்படி உயர்த்தி அந்த ஒளியை கீழே இருக்கிற சவுண்ட் எனர்ஜியை லைட் எனர்ஜியை எப்படி மாற்ற போகிறோம் அப்போ இந்த ரெண்டு எனர்ஜி நமக்குள்ள நடைபெற்றால் தானே நமக்கு இறைவனை தரிசிக்க முடியும் நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம் விலைக்கு அந்த ஆனந்தம் வளரும் அதுக்குண்டான பாதைகள் எல்லாம் எப்படி நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பாடத்திட்டங்கள பார்க்க போறோம் அப்போ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த சித்தத்தில் ஏற்படும் சலனங்கள்ல நமக்கு இந்த உலகம் வந்து சரியா புரியாமையே இருக்குது என்ன நமக்கு ஏற்று வைக்கப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் தவறாகவே இருக்கு ஏன்னா சித்தம் அந்த அளவுக்கு சலனம் அடைஞ்சிருக்கு இப்ப இந்த சித்த வைத்தியம்ங்கிற விஷயமே சித்தர்கள் ஏன் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சித்தத்தை சரி பண்ணுவதற்கு தான் சித்த வைத்தியர்கள் அப்படிதான் சொல்லுவோம் அந்த காலத்துல சித்தர்கள் வந்து சித்தத்தை சரி பண்ணக்கூடியவர்கள் தான் சித்த வைத்தியர்கள் அந்த அடிப்படை புரியாம நம்ம மனதை நம்ம சரிப்படுத்தாம வேற என்ன வைத்தியம் இந்த உடம்புக்கு பண்ணி என்ன பண்ண முடியும் ஏன்னா எங்க உடல் வந்து எப்படி வந்திருக்கு ஸ்தூலத்துல மனதினுடைய சூட்சமும் அப்ப இந்த மனம் நன்றாக இருந்தால் உடல் நன்றாக ஆரோக்கியமா இருக்கும் இது ரெண்டு இரண்டு தண்டவாளங்கள் போல ஒரு ரயில்ல பயணிக்கணும்னா இரண்டு தண்டவாளங்கள் போல மனமும் உடலும் இதுல ஒரு தண்டவாளம் இருந்தா போதும் இன்னொன்னு வேண்டான்னு சொன்னா எப்படி ட்ரெயின் பயணமாகும் அப்ப அது மாதிரி நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாதைகள்ல இந்த இரண்டு நமக்கு இரண்டு கருவிகளா இருக்கிறதுனால இதை சரியானபடி நம்ம கையாண்டா மட்டும்தான் இலக்கை அடைந்துவிட முடியும் ஊர் போய் சேர முடியும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ நம்ம இதுக்காக என்ன செய்ய போறோம் நம்மிடம் தவறாக ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணங்கள் இருந்து விடுபடவும் அனுமானங்களை கொண்டு யூகித்துக் கொள்வதும் என இல்லாமல் நம்முடைய நேரடி அனுபவத்திற்கு அனைத்துமே அனுபவமாக வேண்டும் அதற்கான அடுத்த கட்டமாக ஆகம பிரமாணம் என்பதை புரிந்து கொண்டு சான்றோர்களின் சொற்படி நடப்பது ஒன்றே நாம் கடை தேர்வதற்கு வழியாகும் அப்படிங்கிறத நான் நீங்க ஆணைத்தரமா சுட்டி காட்டுறேன் அப்பதான் இந்த மனம் வந்து அறியாமையிலிருந்து விடுபடும் இந்த சாஸ்திரங்களை கேட்காம நீங்க அறியாமையிலிருந்து விடுபடவே முடியாது அப்படி தவறானவங்களை நீக்கி மனது வந்து சரியானதுவற்றை அறிஞ்சிக்கிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சித்தத்தில் இருக்கிற சலனங்கள் எல்லாம் நீங்கிடும் எப்படி சலனம் இல்லாம அடங்கிய ஒரு நீர் நிலையில நீரோட அடியில் வந்து எல்லாமே தெரியும் எல்லா தெளிவா தெரியும் இப்ப கடல் நீர் வந்து சலனம் இல்லாம நிற்கிற ஒரு கடல் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த பாசம் அந்த மீன்கள் எல்லாம் நல்லா தெரியும் ஆனா அலையை அடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நீங்க கடலை பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அது போல மனதுல உள்ள ஆன்மா இருக்கிறது எப்படி தெரியும் தெரியவே தெரியாது அப்ப இந்த ஆன்மாவை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மனம் வந்து சலனம் இல்லாம நிக்கணும் இப்ப இந்த சலனம் இல்லாம இந்த மனம் நிற்கிறதா உபனிஷத் மந்திரங்கள் என்ன சொல்றதுன்னா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு முடிக்குது எல்லாமே கடைசியில் பாருங்க ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுதுன்னு ஒரு சூட்சம் இருக்குது ஓங்காரம் தான் மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய மகா மந்திரம் இந்த மகா மந்திரத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இதை எப்படி இந்த உடல் மூலமா அதை ஓங்காரத்தை வந்து நமக்கு ஒளியாக மாத்த போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த பாடத்தில இன்னும் தெளிவா பார்க்கலாம் அப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி படிக்கிற இந்த விஷயங்கள் வந்து நம்மளை எங்க கொண்டு போக போகுது அப்படின்னா ஒரு பயிற்சியிலையும் ஒரு பற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போக அப்போ நீங்க அப்பியாசம் பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையே இல்லைன்னு சொன்னீங்களே இப்ப மட்டும் அப்பியாசம் பயிற்சிங்கிறது சொல்ல வரீங்களே அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க எனக்கு புரியுது இப்ப நாம இங்க சொல்ல வர்ற அப்பியாசம் என்னங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் பொதுவாக அப்பியாசம் ஒரு விஷயமும் பற்றற்று இருக்கிற இந்த விஷயம் ரெண்டும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம அந்த இறைத்தன்மையை இந்த இறைவனை நம்ம அனுபவமாக்க முடியும் அப்போ இந்த அபியாசம் அல்லது பற்றற்று இருப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பயணம் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் பாதைகள் சரியாக திறக்கும் இப்போ இந்த பாடத்திட்டத்தில் பயிற்சிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இப்போ மட்டும் பயிற்சிங்கிற ஒரு விஷயத்த கூறுறீங்களே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே சொல்ல வர்ற பயிற்சி வந்து என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணணும் அதாவது அழைப்பாயும் மனசை அதன் சலனங்களிலிருந்து சமணப்படுத்த வேண்டுமானால் இந்த இரண்டு வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாகணும் அதுல ஒன்று அப்பியாசம் மற்றொன்று பற்றட்டு இருத்தல் இந்த பற்றற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம்னு பேரு இதை வந்து நம்ம சாதன சதுஷ்ட சம்பத்திங்கிறதுல வேதாந்த பாடத்துல முதலியே படிச்சிருப்போம் இப்ப இந்த வைராக்கியம் தான் இங்க பற்றி இருத்தல் இந்த வைராக்கியம்ங்கிறத பெரும்பாலும் எல்லாரும் தவறாவே புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருத்தனமா உன்ன செஞ்சா அது வைராக்கியம் ஒரு விஷயத்த நான் விடாம செய்ய போறேன் அதுதான் என்னோட வைராக்கியம் வந்துருச்சு எனக்கு இந்த வேலையை நான் எப்படியாவது வெற்றி பெற்று தீருவேன் இந்த இதை நான் கண்டிப்பா பிடிச்ச தீர்வேன் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தவறாகவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா உண்மையா வைராக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பற்றிருத்தல் பற்றி திருத்தல் வைராக்கியம் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி இந்த தவறான விஷயங்கள்ல நம்ம பஸ்ட் விடுபடணும் இப்ப வைராக்கியம்னா என்ன இருமைகள் நிலை நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது பெருமை சிறுமை அப்படிங்கிற இருமைகள் அற்ற நடுநிலையில் இருந்து செயல்படுவதுதான் பற்றற்ற நிலையன்னு சாஸ்திரம் சொல்லுது பற்றற்ற நிலை நான் என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இல்லை இருமைகளற்ற நிலை அதாவது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது வேண்டியது இது வேண்டாதது அப்படிங்குற இல்லாம ரெண்டுக்கும் இடையில நடுநிலையில சமமாக இருந்து நாம ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அது பற்றற்ற நிலையின்னு சாஸ்திரம் நமக்கு இங்க சுட்டி காட்டுது இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் படிச்சவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் நல்லது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் நல்லது செய்யாமல் நம்ம கெட்டது தான் ஜாஸ்தி செய்கிறோம் ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா பொதுவாக நிறைய பேரை பாருங்கள் உண்பது புகைப்பிடிக்கிறது மது அருந்துறது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது கெட்டதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க ஏன் செய்கிறாங்க அதே மாதிரி பொறாமை கோபம் அதீத காமம் இதையெல்லாம் கெடுதல் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கிட்ட விட முடியாம தவிக்கிறாங்க ஏன் விட முடியாம தவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்போ எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அந்த காரியம் நமக்குள்ள சில பதிவுகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் நிச்சயமாக ஒரு பதிவு நமக்குள்ள உண்டாக்கும் போராமப்பட்டாலோ கோபப்பட்டாலோ அல்லது புகைப்பிடித்தாலோ மது அருந்தினாலோ அது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பதிவுகளை நமக்கு உண்டாக்கி விடும் அப்படிப்பட்ட பதிவுகளைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சம்ஸ்காரம்னு சொல்லுது இந்த பதிவுகள் தான் இங்கே சம்ஸ்காரம் இப்போ இந்த சம்ஸ்காரம் நம்ம கிட்ட இருக்கு அதுல இருந்தும் நம்ம வெளியே வரணும் இதுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு உண்டான வழிவுகள் சூட்சமங்கள் தான் இப்ப நம்ம கொண்டா சொல்லிருக்கேன் இப்போ ஒருத்தர் அதாவது இந்த பதிவின் தன்மையை பொறுத்து அந்த சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு காரியத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செய்வோம் அல்லது செய்யாமல் இருப்போம் இதெல்லாம் பதிவனுடைய நிலைப்பாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த மாதிரி பொதுவாக இந்த கெட்ட காரியங்களை செய்யணும்னா அதுக்கு ஏதாவது பயிற்சி தேவைப்படுதா அபியாசம் தேவைப்படுதான்னு யோசிச்சு பாருங்க எந்த பயிற்சியும் தேவைப்படாது போது மது அருந்துவதற்கு பயிற்சியோ இல்ல அதிகமா சாப்பிடணுங்கிறது ஒரு பயிற்சியோ இல்ல உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சியோ நம்ம செய்ய போறது ஆனா இது செய்யாம நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுது அப்போ அந்த நல்ல விஷயங்களை நோக்கி இங்க நம்ம பயணிக்கிறது தான் இங்க அபியாசம்னு சொல்றோம் அதுவும் இப்ப இன்றைய காலகட்டங்களில் நம்ம கிட்டு இருக்கிற கட்டப்பழக்கங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி சீரியல் பாக்குறது செல்போன்ல வெட்டி அரட்டை அடிக்கிறது மணிக்கணக்கில் வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்துட்டு உக்காந்துருக்கிறது ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கிறது அதே செய்திகளை மாத்தி மாற்றி மற்றவர்களை அனுப்புறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நவீன விஞ்ஞான உலகத்துல இது போன்ற ஒரு நூதன கருவி நம்ம கையில கிடைச்சதுனால இது போல நம்ம தவறான விஷயங்களுக்கு தான் நிறைய பயன்படுத்துகிறோம் ஆனால் இது போல நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா இப்போ இது மாதிரி ஒரு வேதாந்த பாடம் நடக்குது இதை எடுத்து இந்த செல்போன் மூலமா யூஸ் பண்ணி இந்த பாடத்தை கேட்போம் அப்படின்னா ஒரு பத்து பேர் கூட இல்லை ஆனா இதுவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் பேஸ்புக்ல வந்து நிறைய எழுதலாம் அப்படின்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெடியா இருக்காங்க அப்ப பாருங்க இதுக்கெல்லாம் ஏதாவது பயிற்சி தேவைப்படுதா கத்துக்கிறதுக்கு ஒன்னும் தேவையில்லை தானாவே வந்துடுது கெட்ட விஷயங்கள்லாம் தானாவே வந்துடுது அதுவே நீங்க உணவு கட்டுப்பாட்டுல இருங்க டெய்லி தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளால முடிய மாட்டேங்க காலையில சீக்கிரம் எழுந்திரீங்க நாலு மணிக்கு அப்படின்னா எத்தனை பேர் எழுந்திருக்கிறோம் அது நம்மளால முடிய மாட்டேங்குது அப்ப இது மாதிரி நம்மளால முடியாத விஷயங்களுக்கெல்லாம் பயிற்சி தேவைப்படுது இதைதான் அப்பியாசம்னு நம்மளுக்கு சொல்ல வரும் இப்ப இந்த அப்பியாசங்கிறது என்னன்னா நம்மளுடைய இயல்பு ஆனா நம்ம இதுல இருந்து விலைகிட்டோம் இங்க நான் சுட்டி காட்டுறேன் அதாவது இங்க தனியா பயிற்சி தேவையில்லை நம்முடைய இயல்புல இருந்து நம்ம விலைகிட்டோம் இப்ப நீங்க வந்து எழுந்த உடனே பசி உணவு வந்ததுன்னா சாப்பிடுறீங்க மழ உணர்வு வந்தா மலஞ்சலம் கழிக்க போறோம் இப்ப இதெல்லாம் நம்மளுடைய இயல்பு தான் ஏன்னா நம்ம நிறுத்த முடியாது பசியை நம்ம ஏதாவது நிறுத்த முடியுமா கண்டிப்பா பசி வரும் சாப்பிட்டே ஆகணும் யூரின் டாய்லெட் வந்தால் போய்த்து ஆகணும் அதை நம்ம நிறுத்த முடியாது அப்போ இதெல்லாம் நம்மளுடைய இயல்பாக எப்படி இருக்கிறோம் அது மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யறதும் விடிகாலையில் எழுந்திருக்கிறதும் நம்ம இயல்பாவே நம்ம கொண்டு வர முடியும் ஏன் அதெல்லாம் நம்ம கொண்டு வரதில்லைன்னா நம்ம அந்த இயல்புல இருந்து விலைக்கு ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்போ அதனால நமக்கு அது பயிற்சி மாதிரி தேவைப்படுதுன்னு நம்ம சுட்டி காட்ட விரும்புறேன் இப்போ இதெல்லாம் நான் அப்பியாசம்னு நீங்க சொல்ல வரேன் புதுசாக நம்ம உங்களை பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லவில்லை நம்ம இழந்த விஷயங்களை மீண்டும் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பயிற்சிகளை நமக்கு தேவைப்படுதே தவிர மற்றபடி தனியாக நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்ங்கிற பயிற்சிகள் நமக்கு இங்க கண்டிப்பா தேவையில்லை அப்ப இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்தா நம்ம அதை இயல்பாகவே மாறிட்டா நமக்கு என்ன ஆகும் நம்முடைய செயல்களை ஒரு நேர்த்தி வந்துடும் நம்ம எது செஞ்சாலும் சரி பர்ஃபெக்டா இருக்கும் காரியங்களா கரெக்டா நடக்கும் அப்ப நம்ம மனசு வந்து சலனப்படாம நிற்கும் ஏன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம எப்படின்னா இதை செய்யலாமா அதை செயல்படாம முரண்பாடாக சிந்திக்காம சரியான ஒரு முடிவு ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் அப்ப மனம் எங்கேயும் போகாது அதே மனம் இருக்கும் செய்கிற காலத்துல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து செய்யலாமா செய்ய வேண்டாம குழப்பத்தில் அது செய்ய போய் அந்த காரியம் கெட்டு தான் போகும் அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா இதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுது அப்போ இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறைய நம்ம சாதன சதிஸ்டயத்துல நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிறது முதல் முதல் வேதாந்த பாடத்திட்டத்தில் சுட்டி அதுல வைராக்கியம்ங்கிறது பற்றற்று சொல்றது இப்ப ஏன் இந்த பற்றி இருக்க இப்போ இந்த பற்ற இருக்கிறத பத்தி நிறைய பேசுறது சாஸ்திரம் ஏன் அந்த அது வந்து ரொம்ப அவசியமா அது இல்லாம என்னால் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம முன்பே பார்த்தோம் பற்றுன்னு ஒண்ணு வந்துட்டா அது நம்ம சித்தத்துல ஒரு பதிவை கண்டிப்பா உண்டாக்கிடும் அதுதான் சம்ஸ்காரம்னு நம்ம சொன்னோம் அப்போ அந்த அலைதான் என்ன பண்ணுது ஒரு கல்லை எடுத்து குளத்துல வீசினா ஒரு அலை எழுந்திருக்கும் பல கல்கள் தூக்கி குளத்துல வீசுனா பல அலைகள் எழுந்திருக்கும் அப்போ பல அலைகள் அடங்கி முடிஞ்ச பிறகுதான் நீங்க அந்த குளத்தின் அடியில் இருக்கிற காட்சியை என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்ப அது மாதிரி இந்த மனதுல இருக்கக்கூடிய ஆத்மாவ அறிவை நீங்க அனுபவமாக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய கல்கள் வீசிக்கிட்டே இருந்தா சலனம் ஏற்பட்ட மனம் வந்து எப்போ ஆன்மாவை அறிந்துக்கோ அறிந்து கொள்ளவே முடியாதுங்கிறத நான் இங்க மீண்டும் மீண்டும் சுட்டி அப்ப இங்க நீங்க வந்து ஆன்மாவை அறிந்துக்கணும் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாடத்திட்டத்துக்கு வர்றது பெருசு இல்ல அதுக்குண்டான பயிற்சி என்ன எடுத்தீங்க அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நம்ம அதுக்கு முரணா தான் இருந்திருப்போம் ஏன்னா நம்ம இயல்புல விலகி நம்ம இயல்பற்ற காரியங்கள் தான் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த காரியங்கள் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இந்த இயல்பான காரியங்கள் நம்மகிட்ட இல்லாமல் போறதுனால தான் நம்ம நம்ம எதை அடைய அந்த இலக்கை போய் சேருவதற்கு தாமதம் நான் சுட்டி காட்டுறேன் இல்லைனா பதினாலாவது பாடம் வரைக்கும் நம்ம வரவேண்டியதில்லை பத்து பாடத்திலையும் நம்ம முடிச்சிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் நான் இந்த பாடத்திட்டத்தை தொடங்கினேன் ஆனால் ஏன் நான் பதினாலு பதினஞ்சு இதை கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் உங்களிடலாம் இருக்க அறியாமையும் தவறுகளையும் சுட்டி காட்டினால் மட்டும் தானே விடுபட்டு உங்களுடைய உண்மை நிலைக்கு நீங்கள் போக முடியுங்கிறதுக்காக தான் மீண்டும் இந்த பாடத்திட்டம் நமக்கு தேவைப்படுது அப்ப எதன் மீதும் பற்று வைக்காதீங்க அப்படின்னா ஏன் அது அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எதன் மீது பற்று வைக்கிறோம் இப்ப எனக்கு இந்த கடவுள் பிடிக்குதுன்னா அந்த கடவுள் மேல பற்று வச்சுக்கிறோம் இல்ல இந்த குரு எனக்கு பிடிக்குதுன்னா இவர் என்னுடைய குருங்கிறோம் சாஸ்திரம் எனக்கு பிடிச்சு போச்சுன்னா என்னுடைய சாஸ்திரங்கிறோம் அல்லது ஒரு பயிற்சி தான் எனக்கு பிடிச்சு போச்சுன்னா இது என்னுடைய பயிற்சின்னு சொல்றோம் அப்ப இது மாதிரி மனம் எதையாவது ஒண்ணு பிடித்துக்கிட்டுறதுனாலதான் அது நம்ம எறியாமலேயே அதன் மேல ஒரு பற்று உண்டாகி விடுதுங்கிறது நான் நீங்க சுட்டி காட்டுக்கணும் அப்போ அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு பற்று வைக்கிறதுனால இப்ப நம்ம பிடிச்சு போன சாஸ்திரத்தையோ இல்லை நம்ம பிடித்த குருவையோ அல்லது நமக்கு பிடித்த பயிற்சிக்கையோ யாராவது தப்பா சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியறது இல்லை உடனே நமக்கு என்ன வந்துடுது அவங்க மேல ஒரு கோபம் வந்துடுது அப்ப இந்த கோபம் எல்லாம் என்னவா முடிய போகுது பொறாமை கோபம்ங்குறதெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகத்தான் மாறப்போகுது அப்ப இதெல்லாம் இந்த பயிற்சிக்கு மிகப்பெரிய தடைகள் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் அதாவது இந்த பாடத்திட்டத்துக்கு மிகப்பெரிய தடைகள் அப்படிங்கிறது நான் சுட்டி காட்டுறேன் அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம விடு போயிடணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பாதையில் பயணிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டா நமக்குன்னு சில ஒழுக்க நிகதிகளை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அதில் அந்த மாதிரி ஒழுக்க நிகதிக்குள்ளே நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்குண்டான பயிற்சிகள் என்னவோ அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அதை விடாமுயற்சியாகவும் தொடர் முயற்சியாகவும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பற்றற்று இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வைராக்கியம்ங்கிற விஷயத்தையும் அப்பியாசங்கிற விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்பியாசம்னா என்ன தொடர் பயிற்சி விடாமுயற்சி பற்றற்று இருந்தால் என்ன வைராக்கியம் இப்போ நிறைய பேர் இந்த வைராக்கியத்தை போய் விடாமுயற்சி அப்படின்னு மாற்றி புரிஞ்சிக்கிறாங்க அப்பியாசத்தோட வைராக்கியத்தை போய் இணைச்சிக்கிறாங்க அப்படி இணைச்சிக்காம அப்பியாசங்கிறது பயிற்சி வைராக்கியம்ங்கிறது பற்றற்ற நிலை அப்படின்னு தெளிவுபடுத்திக்குவோம் இப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புரிய வரும் அதை நல்லா கவனிச்சு இப்போ பொதுவாக நம்மளுடைய மனசனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதன் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன எதையாவது ஒண்ணு பிடிக்கும் மனசுக்கு அது வேண்டும் இது வேண்டும்ன்னு விரும்புறதுதான் நம்ம மனதனுடைய போக்கு அந்த அடிப்படையில இப்ப நம்ம மனசு என்ன விரும்பும் தெரியுங்களா எனக்கு பணம் வேணுங்கோ எனக்கு புகழ் வேணும் எனக்கு அதிகாரம் வேணும் பதவி வேணும் அல்லது எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி எதையாவது ஒண்ணு இந்த மனசு கண்டிப்பா விரும்பும் இதுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குது மனசுக்கிட்ட அது என்ன தெரியுங்களா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவைகளெல்லாம் விட்டு ஒதுங்கி ஓடும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம கைவிளை நம்ம இதில் பார்த்த மாதிரிதான் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் அதாவது ஒரு குரூப் என்ன பண்ணோம்னா இந்த பணம் புகழ் அதிகாரம் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுற கூட்டம் ஒன்று இருக்கு அதை விரும்பக்கூடிய மனசு அவங்களுக்கு இன்னொரு குரூப் என்ன பண்ணும் நம்மள மாதிரி இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் எனக்கு இறைவன் மட்டும் தான் போதும் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற கூட்டம் இருக்கு அப்ப இது ரெண்டுமே ரெண்டு விதமான மனதனுடைய ஆட்டம் தானே தவிர இங்கே ரெண்டுக்கு சமநிலையில் மனம் போச்சான்னா போகவே இல்லை அப்போ இங்கே என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி போற மனதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா இப்போ அந்த பணம் வேண்டாம் புகழ் வேண்டாம் சுகம் வேண்டாம் அப்படின்னு ஓடுனா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதெல்லாம் அனுபவமாகும் என்ன அனுபவமாகும் பணம் வேண்டான்னு நீங்கள் சொல்லி ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வறுமை அனுபவமாகும் புகழ் வேண்டாம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயிரல் நிறைய வரும் அல்லது எனக்கு அதிகாரம்தான் வேணும் எனக்கு பதவி சுகம் தான் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான எதிர்ப்பதமான விஷயங்கள்லாம் நமக்குள்ள நடக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒன்று வேண்டாம் என்றால் இன்னொன்று நம்ம தேடி வர தயாராக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுமே இருக்கும் ஒன்று வேண்டும் வேண்டாம்ங்கிற இருமைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இப்போ நம்ம இது ரெண்டுல எதையாவது ஒன் பிடிச்சா ஒன்னு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை அனுபவிச்சு தானே ஆகணும் இப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டோம் எனக்கு பணம் வேண்டாம் புகழ் வேண்டாம்னா அதுக்கு எதிரான விஷயங்கள் வறுமையும் கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும் இல்ல எனக்கு ஆன்மீக வாழ்க்கை வேண்டாம் எனக்கு பொண்ணும் பொருளும் பதவி வேணும்னா அந்த மாதிரி விஷயத்துல போய் ஆடம்பரமா வாழலாம் ஆனா நமக்கு அதனால என்ன பிரச்சனைன்னா இது மாதிரி ஒரு அமைதி நிலை நமக்கு கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை அப்ப இது ரெண்டுமே இல்லாம ஒன்னு அமைதி கிடைச்சா பொருளாதார சிக்கல் பொருளாதாரம் கிடைச்சா அமைதி இல்லை அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு சீரழியதான் இன்றைய மனித சமுதாயம் அப்ப இதையா சாஸ்திரம் போதிக்குது இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சாஸ்திரம் சொல்லிச்சானா அப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை நாம தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக பயணிக்கிறோங்கிறத நான் நீங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன் அப்படி நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கணும் இங்க நமக்கு சிக்கல் என்னன்னா முதல் பட்டியல கூறப்பட்ட பணம் புகழ் சுகம் பதவி எல்லாம் வேணும்னா இரண்டாவது பட்டியலில் சொல்லப்பட்ட வறுமை அவமானம் நோய் இதெல்லாம் நம்ம ஏற்கிறது தயாரா இருக்கணும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் ஏதாவது ஒண்ணை எடுத்துட்டா இன்னொன்னு கூடவே வரும் அப்படிங்கறத நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும் அது நமக்கு தெரியணுமில்ல இதுக்குத்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா மனம் இருமைகள்ற்ற சமநிலைக்கு வர வேண்டும் சொல்லுடையிலிருந்து இருமைகள் அற்ற நிலை இருமைகள் அற்ற நிலைன்னு ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்னா மனசுக்கு வந்து இது வேணும்னு வேண்டாம் பிரச்சனை அப்ப ரெண்டுமே இல்லாம சமநிலைக்கு வந்துட்டா அது ஆனந்த நிலைக்கு தானாவே போகும் இதைத்தான் இங்க சுட்டி காட்ட விரும்பிக்கிட்டே இருக்கிறோம் சாஸ்திரம் இதைத்தான் சுட்டி ஆனா நமக்கு புரியவே மாட்டேங்கணும் அப்ப மனம் இருமைகள் சமநிலைக்கு வர அது எந்த வகையில் அறிவுறுத்தப்படுதுன்னா இந்த பாடத்திட்டங்களின் வாயிலாக இந்த சாஸ்திரங்களின் வாயிலாகத்தான் அறிவுறுத்தப்படுகிறது வேற எந்த வகையில நீங்க என்ன பயிற்சி செஞ்சு வந்து நீங்க சமநிலைக்கு கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள புரிதல் வரணும்ல அந்த புரிதல் தான் மனம் வந்து இருமைகள் சமநிலைக்கு வர வேண்டிய முக்கிய பாதைன்னு நீங்க நான் சுட்டி காட்ட பொதுவா நம்ம மனசு வந்து இங்கும் அங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வேண்டும் அது வேண்டான்னு ஏதாவது ஒரு வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அலைப்பாயாத நடுக்கம் இல்லாத இரண்டற்ற பயிற்சி இந்த மனதுக்கு எதுவாக இருக்கும் எதோ ஒன்று அடைஞ்சா நடுக்கமும் அலைப்பாயதலோ வரலையோ அதத்தான் நம்ம இங்க அப்பியாசம்னு சொல்றோம் அதத்தான் நம்ம இங்க பயிற்சின்னு சொல்றோம் அப்பியாசம்னா நீங்க ஏதோ பயங்கரமான யோக பயிற்சி அந்த பயிற்சி நினைச்சுக்க கூடாது மனம் சலனமற்ற இருமைகள் சமநிலையில் வருவதற்கான ஒரு தகுதியை அடைவதுதான் நீங்க அப்பியாசம்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இதை செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை விடணும் இதை தான் பயிற்சி வேற என்ன பயிற்சி இதை புகழுக்கு ஆசைப்படுறது பணத்துக்கு ஆசைப்படுறதோ ஆனது இந்த புகழ் பணம் வேண்டும் சொல்லி ஓடுனா மன உளைச்சல் வந்துடும் இல்லை இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா வறுமை வந்துடும் நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்ப இதுல இருந்து இடையில சமமாக நம்ம நிக்க பழகிறது பயிற்சி அப்பியாசம்னு நீங்க நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் இததான் ஒழுக்கம்னு பேரு இந்த அப்பியாசத்துக்கு பேர் என்னன்னா ஒழுக்கம்னு பேரு இதை நம்முடைய வாழ்க்கையாகவே நம்ம மாற்றிக்கணும் இதை நம்ம நடைமுறைகளை நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து கடைபிடிக்க பழகணும் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்பியாசங்கிற விஷயம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயங்கள்ல ஒரு பாதி அதாவது வைராக்கியம் அப்பியாசம் ரெண்டு விஷயம் பார்த்தோம் இப்போ அதில் ஒரு பாதி அப்பியாசங்கிறது மனம் வந்து சமநிலையில் நிற்கிற விஷயத்தை கொண்டு வர்றது அப்பியாசம் இப்போ வைராக்கியங்கிற ஒரு பாதி இருக்கேன் அதை மறந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்குங்க இங்கே முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து பற்றற்று இரு அப்படின்னு சொல்லப்படுது பற்றற்று நிலை தான் வைராக்கியம் இப்போ பற்ற இருப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பற்று எங்கிருந்து வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா நமக்கு ஆசைதான பற்றா மாறுது அப்போ அந்த ஆசை எங்கிருந்து வருது பற்று வந்து இரண்டு வகையில் வருது ஒன்று வந்து நமது சொந்த அனுபவத்தில் இருந்தும் இன்னொன்று வந்து மற்றவர்கள் சொல்ல கேட்டு நமக்கு இந்த பற்று வருது அதாவது சொந்த அனுபவத்திலேருந்து வர்ற பற்று வந்து மிக மிக குறைவு ஏன்னா அது நாம்ளாக கொஞ்சம் விஷயம் வேணும் வேண்டாங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் சொல்ல கேட்டு ஒரு பற்று வருது பாருங்க அதுதான் ரொம்ப அதிகம் அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் மற்றவர்கள் சொல்ல கேட்டு வர்ற பற்று இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருக்குது அங்கே ரொம்ப ஊர்வாசி டான்ஸ் இருக்குது அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்ன உடனே நமக்கு அது மேலே ஒரு அபிமானம் வந்துடுது அப்போ நாமளும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது இப்போ கோயிலில் போனால் பாருங்கள் இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க இவ்வளோ பணம் கிடைக்கும் இவ்வளவு பொருள் வரும் அப்படின்னு ஒரு சொன்ன உடனே நமக்கு அது மாதிரி ஒரு பற்று வந்துருது அது மாதிரி ஒரு ஆசை வந்துருது இதெல்லாம் யார் நமக்கு சொல்றா மற்றவர்கள் சொல்ல கேட்டுதான் நம்ம அந்த நடைமுறைக்கு கொண்டு வரதான் அதிகமாக இருக்கும் நாமளே போய் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகலாம் அல்லது ஒரு சொர்க்கத்துக்கு போகலாம்னு ஆசைப்பட மாட்டோம் ஏன்னா நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்காது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்கள் தான் நான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறேன் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற தவறான எண்ணங்கள் தான் நம்மை தவறான பாதையில் பயணிக்க வைத்து தவறான அனுபவங்களை நமக்கு உண்டாக்கி கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்படியெல்லாம் பெரிய பட்டர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வேற மாதிரி பட்டு இருக்கும் எப்படின்னா ஒன்று வைகுந்தம் போகணும் இல்லைன்னா நித்திய சூரியர்களாக மாறணும் இல்லைன்னா கைலாசம் போகணும் இன்னும் என்ன நினைச்சுக்கோங்கன்னா சிவபூத கணங்களாக நம்ம மாறிடணும் சிவபூத கணங்களாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பரம பிதாவுக்கு அருகிலேயே நம்ம அப்படி அமர்ந்து இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் இப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம ஆத்ம ஞானி ஆகணும் விடுதல் அடையணும் அப்படிங்கிற ஆசைகள் நமக்குள்ள இருக்கு அப்ப எல்லாமே ஒரு ஆசை ஒரு பற்றில உண்டாகக்கூடிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகிறது இப்ப நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு மற்றவர்கள் நமக்கு சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயம் நன்மையா தீமையாங்கிறது பகு தெரியாததுனாலதான் பிரச்சனை வருதுன்னு திருப்பி திருப்பி சுட்டி காட்டுறேன் அதை திருக்குறள்னு சுற்றி காட்டியதுன்னு சொல்லிட்டேன் கற்க கசடரை தப்பு இல்லாம ஒரு விஷயத்த கத்துக்கணும் ஆனா நம்ம தப்பா கத்துக்கிட்டோம்னா அதுலயே பயணம் பண்ணி நம்ம தவறான பாதைகள்ல பயணிக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இப்படிப்பட்ட ஆசைகள் இப்படிப்பட்ட அறியாமைகள் நம்மளை விட்டு நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இந்த ஆசைகள் ஏதாவது நல்லா ஆசை கெட்டாசைன்னு இருக்கா அதாவது நம்ம வைகுந்த போகிறது நல்லா ஆசை அதே வந்து நான் மது வருது கெட்ட ஆசை அப்படிங்கறது எப்படி நாம்ளே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம் இது நல்லது இது கெட்டது அப்படின்ட்டு ஆனா இங்க நீங்க வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஆத்ம ஞானம் அடையணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஆசை என்பது ஆசைதான் அதுக்கு வந்து எந்த வேற்றுமைகளும் கிடையவே கிடையாது சரி அப்படி பார்த்தா இந்த ஆசையே இல்லாம இந்த பற்று இல்லாம நம்ம இருக்க முடியுமா நல்ல விஷயம் தானே நான் வந்து ஆத்ம ஞானி ஆகணும் கோவிலுக்கு போகணும் வைகுந்தம் போகணும்னு நினைக்கிற நல்ல விஷயம் தானே இதை போய் எப்படி நீங்க தவறுன்னு சொல்லலாம் அதை எப்படி நான் பற்று நினைச்சுக்க முடியும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா மனசு எதை ஒண்ணு பற்றிக்குதோ அதுல இருந்து விடுபட முடியாத நிலைகள் வந்துட்டா உங்களால நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாதுங்கிறதுனால தான் இது போன்ற விஷயங்களை பற்றுவருங்க வைராக்கியம் கொண்டு சொல்ல வருது அப்ப அந்த வைராக்கியம் என்னன்னா பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைச்சுட்டா அது கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற சந்தேகம் வந்துடும் கிடைக்கலன்னா பயம் வந்துடும் இதனால மனசு என்ன பண்ணும் சதா சஞ்சலை சலனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி மனதுல ஒரு ஆசையே இவ்வளவு விஷயங்கள் நமக்கு உண்டாக்குது அப்படின்னா நம்ம மனசுல எத்தனை ஆசைகள் இருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு ஆசையும் நமக்கு எத்தனை எத்தனை எண்ணெய் அலைகளை இருக்கும் அப்ப எதுக்காக நம்ம இந்த பற்றற்ற நிலை வைராக்கியம்ங்கிறத பேசுறோம் அப்படின்னா இந்த எண்ணெய் இருந்து நம்ம விடுபடணும் இந்த தேவையற்ற விசை சுகங்கள்ல போய் நம்ம சிக்கிக்க கூடாது இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பாக்கணும் இப்ப நமக்கு பாருங்களேன் பொருளாதாரத்துல வந்து உறவுல அலுவலகத்துல வீட்டுல நம்முடைய அண்டை அயலார்கள் இடத்துல நண்பர்கள் மத்தியில பிள்ளைகள் மூலமா ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் நம்ம இடம் உள்ளன எல்லாமே நமக்கு ஆசை தான் ஒவ்வொருத்தர் மூலமும் நமக்கு ஆசை உந்தாயிடும் அந்த ஒவ்வொரு பற்றுல இருந்தும் கணக்கில் அடங்காத எண்ணெய் ஆலைகள் நமக்குள்ள இழந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவு எண்ணெய் ஆலைகள் இருந்தா நம்ம இந்த உண்மையை உணர்றது நம்ம படிக்க வேண்டிய பாடத்திட்டத்துல உணர்வை நம்ம உணர்றதுக்கு தான் வரோம் ஏன்னா இங்க மனம் உடல் கடந்த உணர்வை நம்ம உணரணும் அனுபவமாக்கணும் நம்மளுடைய நோக்கம் அப்ப இந்த உணர்வை அனுபவமாக்கணும்னா இங்க மனம் கடந்த நிலை மனம் கடந்த நிலைங்கிறது என்ன சொல்ல வரோம்னா இந்த பற்றிலாலும் சிக்கிட்டு இருக்கிற இந்த எண்ணெய் அலைகள்ல இருந்து விடுபடுறதுதான் இங்க மனம் கடந்த நிலைன்னு சொல்றோம் அப்ப இந்த நிலைப்பாடு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம தேவையற்ற விசே சுகங்கள்ல பெரும்பாலும் போகாம நம்ம குறைச்சிக்கணும் இப்ப நவீன தொழில்நுட்பத்தின் மூலமா வர்ற வாட்ஸ்அப்பு பேஸ்புக் தேவையற்ற வலைதளங்கள்ல போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாடத்திட்டங்களை படிச்சுக்கிட்டு அதை நோக்கிய பயிற்சிகளை அதாவது அப்பியாசத்தை நம்ம நடைமுறைப்படுத்துறதும் தினமும் சீக்கிரம் எழுதிக்கிறது நம்ம உடற்பயிற்சிகள் செய்கிறது ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெண்டும் ரெண்டு தண்டவாளங்களும் சொல்லிட்டேன் அப்போ அந்த மாதிரி நம்ம பயணிக்கும் இப்போ நம்ம என்னாகும் நம்ம நமக்குள்ள இருக்கிற இந்த தேவையில்லாத ஆசை பற்று இந்த தேவை பற்றற்று இருப்பதுங்கிற இந்த இரண்டுக்கும் சமத்துல நடுவில் நம்ம உள்ளுணர்வோடு இருப்பதைத்தான் நீங்க நம்ம வைராக்கியம்னு சொல்ல வரும் வைராக்கியம்னா என்னன்னா அதாவது தேவை ஆசை பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தேவை இல்லை பற்று இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இல்லாம ரெண்டுக்குமே இல்லாம சமமாக வர்றதை தான் வைராக்கியம்னு சொல்றோம் அப்ப நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் பாருங்களேன் அப்பியாசம்னாலும் சரி வைராக்கியம்னாலும் சரி இது எல்லாமே நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்துனோம் நம்ம மனம் வந்து சமநிலையில நிக்கிறதுக்கு தயாரா இருக்குதா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துணும் அதுதான் இங்க வைராக்கியம்ங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி இப்ப மனத சமநிலையத்துல அறிவுபூர்வமாக நிறுத்துறதுதான் வைராக்கியம்னா இப்ப நம்ம அந்த வைராக்கியம் எப்படி அடையிறது இந்த பற்றற்று இருப்பது என்பது ஆசையை அடக்குவதோ அல்லது விடுவதோ கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப பற்றற்று நிலைங்கிறது நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை எழுந்திருக்கிறது அந்த ஆசை நான் அடக்கி வைக்க போறேன் இனிமேல் அதை ஏற்படுத்திக்க மாட்டேன் அந்த ஆசைய நான் விட்டுறேன் அப்படிங்கறத தடுக்க முயற்சி செய்யறதெல்லாம் இங்க வைராக்கியம்ங்கிறது நமக்குள்ள ஆசை பொங்கி பொங்கி வெளியே வந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா அந்த ஆசைகளை வெளிக்காட்டி கொள்ளாம அப்படியே நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பற்ற இருக்கிற நம்மள ஏமாத்த கூடாது ஆசை உண்டாகாமல் இருப்பதுதான் நீங்க பற்றற்ற நிலை பற்றற்று நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள ஆசை வெளிப்படாம எப்ப இருக்குமோ அதுதான் வைராக்கியம் அதுதான் பற்றற்ற நிலை அப்ப நமக்குள்ள ஆசை வெளிப்படாம பற்றற்ற நிலை அந்த வைராக்கிய நிலை எப்படி நம்ம அடைகிறது ஏன்னா எவ்வளவோ எண்ணலைகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன் அது எத்தனையோ விதமான ஆசைகளை நமக்கு உண்டாக்குது அப்ப இந்த அலைகள் ஓய்ந்து இந்த மனசு எப்போ அமைதி பெறும் அப்ப இந்த அமைதி நிலையை நம்ம அடைகிறதுனா எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா தன்னை தான் அறிந்து அந்த ஆசைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி தன்னை தான் அறிந்து கொண்டால் ஆசைகளிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது இப்ப நம் தன்னை தான் அறிகிறத வந்து எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஆகம பிரமாணத்துடைய அடிப்படையில எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மூன்று பிரமாணங்கள்ல பிரத்யட்ச பிரமாணம்ங்கிறது நமக்கு நேரடி அனுபவம் அனுமான பிரமாணம்ங்கிறது நமக்கு ஒரு யூகம் ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம யூகிச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஆகம பிரமாணம்ங்கிறது நமக்கு சாஸ்திரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு போதிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில நம்ம அதை சொல்றதை ஏத்துக்கிறோம் அப்ப அப்படி ஏத்துக்கிட்டா தன்னை தான் அறிந்து தன்மயமாக நமக்கு ஆசைகள் விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லுது அப்போ அதை உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது எப்படி தன்னை தான் அறிந்து கொண்டா ஆசைகள் போகும் இது ரொம்ப குழப்பமா இருக்கேன் தன்னை தான் அறிந்துக்கிட்டா அது எப்படி ஆசை போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை கவனமா கேளுங்க அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் குணங்களால் நிறைந்தது ஏன்னா நம்ம பிரபஞ்ச உற்பத்திங்கிற பாடத்திட்டத்தை பார்த்த உடனே புருஷன் புருஷன்ல இருந்து பிரகிருதி பிரகிருத்திலிருந்து மகத் மகத்திலிருந்து மூன்று குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்கள் வெளிப்பட்டன இப்ப இந்த குணங்களுடைய தன்மைதான் இங்க பிரபுத்தி ஆகுது இதை வந்து பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு குணே குணேசு வர்த்தந்தே குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்ற சொல்றாரு அது எப்படின்னு இப்ப நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் பொறுமையா கேளுங்க இந்த உலகளில் உள்ள எல்லாமே குணங்களால் தான் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட குணங்களில் நிறைந்திருக்கிறத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப அந்த ஈஸ்வரன் சகுன பிரம்மமாக இங்க இருக்கிறான்னு நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா இங்கே நம்ம பார்க்குற விஷயங்கள் அத்தனையுமே ஈஸ்வரத்தன்மையில் இருக்கு எல்லாமே ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது அப்ப இந்த குணங்களின் தொகுப்பு தான் இந்த மொத்த பிரபஞ்சம் இந்த உலகில் உள்ள எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இந்த குணம்னா எப்படிங்க குணங்கிறது எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு லட்டு எடுத்துக்கணும் இப்போ லட்டுன்னா என்ன லட்டுன்னா மஞ்சள் நேரத்துல இருக்கும் வாயில போட்டா இனிப்பா இருக்கும் அதுல நெய் மணம் தொட்டா மென்மையா இருக்கும் மிருதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம லட்டை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டதான் நம்ம ஒரு குணாதிசயங்களா மத்தவங்கிட்ட சொல்லலாம் இந்த மொத்த குணங்களுடைய தொகுப்பு தான் இங்க லட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் என்ன மாதிரி சேர்த்துக்கலாம் பூந்தி உருண்டைகளா இருக்கும் அதையெல்லாம் ஒன்னும் சேர்த்து பந்து போல உருட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம லட்டு பத்தி பேசலாம் இதெல்லாம் லட்டுனுடைய குணாதிசயங்கள் இப்ப இந்த லட்டு குணங்களுடைய தொகுதின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா அதுக்குன்னு சில ஒரு குணாதிசயங்கள் இருக்கு அது மாதிரி இப்ப இன்னொரு பொருள் எடுத்துக்கோ ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்களேன் இப்ப மல்லிகைப்பூ எப்படி இருக்கும் மென்மையாக இருக்கும் வெள்ளையா பார்ப்பதற்கு வெண்மை நிறத்தில் இருக்கும் அதுக்கு காம்பு ஒரு பச்சை நிறத்தில் ஒரு காம்பு இருக்கும் அதுல இருந்து ஒரு நல்ல நறுமணம் வரும் இது வந்து மல்லிகைப்பூ அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப இந்த மல்லிகைப்பூவுக்கு உண்டான சில குண இருக்கு லட்டுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு இது போல நம்முடைய உறவுகள் எடுத்துக்கோங்க இது அது ரெண்டுமே ஒரு ஜடப்பொருள் இருந்து நம்ம பேசுறோம் இது வந்து ஒரு உணர்வு ரீதியான நம்ம உறவுகள்ல இருந்து எடுத்துக்கலாம் இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கலாம் காதலி எடுத்துக்கலாம் நம்ம குழந்தை குட்டிகள் எடுத்துக்கலாம் அவங்களுக்குடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் மாறுபட்டு இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குல்ல அப்ப அவங்களுக்கு அந்த குணங்கள் எப்படி வந்தது அவங்களுடைய எண்ணங்களின் தொகுப்பு தானே அந்த குணம் அப்போ இந்த குணங்கள் வந்து எங்க எதை வச்சு நம்ம மதிப்பிடுறோம் அவங்களோட பழகும் இவர் நல்லவர் இவர் கெட்டவருங்கிற அவருடைய குணாதிசயங்கள் வச்சுதான் நம்ம மதிப்பிடுறோம் இப்ப இவர் ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்குது ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்கல ஏன் அந்த பிடிக்குது பிடிக்கலங்கிற பிரச்சனை வருது அது அவங்களுடைய குணாதிசயங்களுடைய அடிப்படையில வருது ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும் ஒருத்தருக்கு லட்டு பிடிக்காது ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்காது ஒருத்தருக்கு பாவக்காய் பிடிக்காது ஒருத்தருக்கு பாவக்காய் பிடிக்கும் அப்ப இதெல்லாம் பாருங்களேன் குண அதிசயங்கள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்கலங்கும்போது அந்த சில குணங்கள் சிலருக்கு பிடிக்கும் சில குணங்கள் சிலருக்கு பிடிக்காது அது மாதிரி சில பேர் நமக்கு பிடிக்கும் சில பேரை நமக்கு கண்டா பிடிக்காது இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா குணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா பிடிச்சிக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த பற்ற நிலைங்கிறது என்னென்னு புரிய வரும் இப்ப குணம் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இந்த குணங்கள் வந்து எங்க இருக்குன்னு எங்க இருக்குதுன்னு நல்லா பாக்கணும் இப்ப இந்த குணம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குணம் எங்க இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால பற்றுக்களையே விட முடியும் இப்ப இந்த குணங்கிறது பொருளில் இருக்கா அல்லது நம்மிடம் இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது தெரிஞ்சாதான் நம்ம பற்றையே விட முடியும் பற்று விடு பற்று விடுன்னு சொல்றாங்களே பெரியவங்க அந்த பற்று விடுறதுக்கு உண்டான முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம பற்று விட முடியும் இப்போ ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம் ஒருத்தருக்கு வந்து காரமாக இருக்கு அந்த ஆகாரம் இன்னொருத்தருக்கு வந்து அது காரமே பத்தலை அப்படிங்கிறாரு இன்னும் கொஞ்சம் காரம் போடுங்க அப்படிங்கிறாரு இப்போ இந்த காரங்கிற ஒரு விஷயம் அந்த உணவுல இருந்தால் கூட ஒருத்தருக்கு பொறுக்கக்கூடிய காரமாக இருக்கு ஒருத்தருக்கு பொறுக்க முடியாத காரமாக இருக்கு ஏன் எங்கிருந்து இந்த காரம் அவங்களுக்கு வந்துச்சு ஆனால் அந்த காரம் உணவு வந்து செய்த தினமோ ஒரு ஒரு தான் செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் பொதுவாக தான் அதை செஞ்சாங்க ஆனா ஒருத்தருக்கு காரமா தெரியுது ஒருத்தருக்கு காரம் இல்லாம தெரியுது அப்படின்னா இங்க காரங்கிறது உணவுல இருக்கா நம்மிடத்துல இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மிடத்துல தான் இருக்கிறது ஏன்னா நம்மால் தான் நாம் இருக்கிறதுனால தான் இந்த காரம் தெரியுது அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா செத்த பணத்துக்கு நீங்க அதே காரத்தை வச்சு பாருங்களேன் அது காரமா இருக்கு காரம் கம்மியா இருக்குன்னு சொல்லுமா சொல்லாது அப்போ காரங்குற ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கு ஆனா அத புரிஞ்சுக்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எது இந்த உணர்வு தானே அப்ப அது நம்ம கிட்ட தானே இருக்கு அப்ப நாம தான் இந்த குணத்தை வந்து முடிவு பண்றோம் இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு இது காரம் இது காரம் இல்லை அப்படிங்கிறது அப்ப இந்த குணத்தினுடைய தன்மை என்னிடத்திலேயே இருக்கிறது அந்த குணம் என்னை சார்ந்து தான் வெளியும் இருக்கிறது அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா குணங்கள் என்பது பொருளில் இல்லை அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது அதுவும் எந்த இடத்துல இருக்கு நம்ம நம் மனதில்தான் இருக்கிறது அது அனுபவிப்பவனாகிய மனதிடம் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது இங்கு அனுபவம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் இந்த மூன்று விஷயங்கள் திரிபுட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மூன்றும் நம்மிடத்திலே தான் இருக்கிறது அப்போ இந்த மூன்றையும் ஒன்றாக புரிந்து இந்த உலக விஷயங்களின் மேல் ஆசை வைப்பது என்பது நாம் நம் மீதே வைக்கின்ற ஆசைதான்ங்கிறது நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக புரிய வரும் அதாவது ஒரு பொருள்களுக்கு குணங்களை தருவதும் தந்த குணங்களை அனுபவிப்பதும் நாம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஆக குணம் தன்னுடைய செயலாகத்தானே செய்து கொள்கிறது அது இந்திரியங்களுக்கு ஆதாரமாகவும் அந்த குணங்களே இருக்கிறது விஷயங்களுக்கு ஆதாரமாகவும் அந்த குணங்களே இருக்கிறது விஷயங்களின் குணங்களே இந்திரியங்களில் பிரவர்த்திக்கின்றன அல்லது விருத்தியாகின்றன இதை நன்கு அறிந்து கொண்ட ஞானிகள் புரிதலுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சொல்றது போல குணங்கள் குணங்களிலேயே செயல்படுகின்றது குணா குணேசு வர்த்தந்தே அப்படின்னு பகவத்கீதை சொல்றது போல குணங்கள் குணங்களிலேயே செயல்படுகின்றது அந்த குணம் யார் இடத்துல இருக்கிறது அப்படின்னா நம்மிடத்திலே தான் இருக்கிறது எல்லாமே நம்மிடுதான் அப்போ பற்று என்பது குணங்களின் அடிப்படையில் நம்மிடமே இருப்பதால் நம்மால் எதையும் விட முடிவதில்லை ஏன் நம்மளால் எதையும் விட முடியலன்னா அந்த குணம் நம்மிடத்துலதான் இருக்கு அப்ப நம்ம பாக்குறதெல்லாம் குணாதிசயங்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருந்தாலும் அது நம்முடைய அடிப்படையிலேயே இருக்கிறதுனால நம்மளால் அதை விட முடியலை ஆனா இதை அறிந்து கொண்ட ஞானிகள் மகா என்ன பண்றாங்கன்னா கர்மத்தில் பற்று வைப்பதில்லை செய்கிற செயலை வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் இல்லாம அதனுடைய குணாதிசயத்தின்படி அது செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால் எனக்கு ஒன்றும் பாதகமும் இல்லை பாதிப்பும் இல்லைன்னு சமநிலையில் அவங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் இங்க பற்ற நிலை வைராக்கியம் அப்படின்னு திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதை வந்து திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலை சொல்றாரு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கற்கே உலகு இந்த ஐந்து விஷயங்களுக்கு யாரு வகை தெரிகிறானோ அவனுக்கு தான் இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறது திருவள்ளுவர் வெள்ள தெளிவாக சுட்டி காட்டுறாரு அதாவது புலன்கள் உள்வாங்கி உணரப்படும் சுவை அதாவது ரசம் ஒளி ரூபம் உணர்வு ஸ்பரிசம் ஓசை சப்தம் மற்றும் நாற்றமாககிய கந்தமாகிய ஐந்து இந்திய விருத்திகளை ஆராய்ந்து அவற்றின் உண்மை பண்புகளை அறிந்து கொள்பவர்களே உலகின் இயல்பு நிலை அறிந்தவராவர் என்கிறார் திருவள்ளுவருந்தவர் அப்போ குணங்களை தருபவனும் குணங்களை அனுபவிப்பவனும் ஒருவன்தான் அவனைதான் சாஸ்திரம் புருஷன் என்று குறிப்பிடுகின்றது இங்க புருஷன்கிறது என்னன்னா ஆன்மா உணர்வு அப்படின்னு பேர் பிரஜினின்னு பேர் அப்போ இதை அறிந்து கொண்டால் அதுவே பரம வைராக்கியம் அப்படின்னு சாஸ்திர நோக்கு அப்ப ஆசை ஏன் வருகிறது எங்கிருந்து வருகிறது எப்படி திருப்தி வருகிறது என்பதெல்லாம் இப்ப நமக்கு புரிய வரும் ஏன்னா குணா குணேசு வர்த்தந்தே அப்படிங்கிறது புரியும் போது மூல காரணமாக இருக்கிறேன் இது எல்லாமே என்னுடைய அடிப்படையில தான் வந்து போகுது அப்ப நான் யார்னு என்னை நான் தெரிஞ்சுக்கும் எனக்கு ஆசைகள் தானாகவே போய்விடுகின்றது தன்னை அறிந்து கொண்டவனுக்கு ஆசை போய் இப்ப புரிய வரும் ஏன்னா நான் யாருன்னு என்ன தெரியும் போது எனக்கு ஆசை தானாகவே போய்விடும் இப்ப நம்மளால கூற முடியும் நான் பொருள்களுக்கு வேண்டிய குணங்களை அளிக்கிறேன் நான் பொருள்கள் தரும் இன்பங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு இப்போ நம்மளால வெள்ள தெளிவாக கூற முடியும் எப்படி கூற முடியும் நானே புரிந்து ஆசை மற்றும் வெறுப்பு நாள் அலையும் தானே அடங்கி விடுங்கிறது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அதைத்தான் நான் உள்ளுணர்வு அல்லது பிரக்னை உங்களுக்கு நான் சுட்டி அப்போ இப்போ இந்த பிரக்னை என்கிற உள்ளுணர்வை நம்ம எப்போ அனுபவமாக்க முடியும்னா தேகத்தை கடந்து சிந்திக்கணும் அதாவது இந்த உலகம் அனைத்தும் ஒரே சக்தியால் ஆனது அப்படிங்கிறது எப்ப புரிய வருதோ அப்ப நமக்கு இந்த சக்தி மாற்றம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய குணாதிசயங்கள் தான் இங்க பிரவிற்த்திக்குது அந்த குணாதிசயங்கள் பிரவிற்த்தி என்ன உள்ளதான் நடக்குது அப்ப எல்லாமே நானா தான் அனைத்து மக்களுக்குள்ளும் விலங்குகள் செடி என எல்லாவற்றிலும் இருக்கிறது நான் தான் நமக்கு புரிய வரும் அப்படி புரிய வரும்போது இருப்பது ஒன்று தானே அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள தெல்ல தெளிவாக எப்ப வருதோ அப் சித்த சலனங்கள் தானாகவே அடங்கும் நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகி ஆனந்தம் நமக்குள்ள மலர்றதை நம்ம அனுபவமாக்க முடியும் அதாவது உடலையும் தாண்டி இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்றுதான் தன்னிடம் இருக்கின்ற ஆசை பொறாமை கோபம் பயம்ங்கிறது எல்லாமே தன்னால போயிடும் மனசு வந்து பரபரணத்தை அலையிறது நின்றுடும் சலனமின்றி அமைதியாக இருக்கும் அந்த அமைதியை தான் இங்க ஓம் சாந்தி சாந்தின்னு உபநிஷத் நமக்கு அந்த இங்க வடிவங்கள் வேறு உள்ளுரையும் சக்தி அப்படிங்கிற வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்காம எல்லாமே அந்த சக்தி வியாபகம் அந்த குணங்களிலேயே குணங்கள் பிரவிற்த்திக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துருச்சுன்னா நடைமுறை வாழ்க்கை பயிற்சியாக அபியாசமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஆனந்தம் எல்லையில்லாம மலர்வதை நாம் அனுபவமாக்க முடியும் இது வந்து இப்ப நான் ஏன் இந்த பாடத்திட்டத்தை இவ்வளவு இந்த மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க குணம் அப்படிங்கிறது எங்க பிரவர்த்திக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நமக்கு அனுமானம் வந்து பிரத்யட்ச பிரமாணமா நமக்குள்ள அனுபவமாகணும் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்போ இது டிவி அப்படின்னா எனக்கு அந்த டிவியை காட்டினா தான் அந்த டிவின்னு நான் நம்புவேன் இல்லைனா அது நான் டிவின்னு எப்படி ஏற்றுக்க முடியும் கற்பனையில் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் பறக்கும் குதிரை ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க பறக்கும் குதிரை இருக்குன்னு யாராவது பார்த்துருக்காங்களா யாரும் பார்த்ததே இல்லை அப்போ பறக்கும் குதிரை நான் என்னைக்கு பார்க்குறேனோ அப்போ நான் உண்மையிலே பறக்கும் குதிரை இருக்குன்னு நம்புவேன் அது எனக்கு அந்த பறக்கும் குதிரையை பற்றி நம்பிக்கை கிடையாது அது கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னால் அவரை நாம் காண வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்ன கோட்டை நான் மீண்டும் இங்கு சுட்டி காட்டுறேன் இப்ப இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லது சாமியார்களுக்கு மட்டும்தான் ஒத்து வருமா அல்லது குடும்ப வாழ்க்கை இது ஒத்து வராதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை மீண்டும் தெளிவுபடுத்தக்கூடிய மிக அற்புதமான வகுப்பை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் தொடர் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி ஓம் தத்ச